நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் பதினோராவது பதிப்பு ரஷ்யாவில் தொடங்கியது இரண்டு உலக விலங்குகள் தினம் அக்டோபர் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்று சீனா இந்தியா எல்லையில் எல்லை சாலைகளை கட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த உள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆட்டோ டாக்ஸி மற்றும் மேக்சி டிரைவர் மற்றும் உரிமையாளர்களுக்கு நிதியுதவி வழங்க வாகனமித்ரா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது மின் நிலையங்களுக்கு நிலக்கரி விநியோகத்தில் தன்மை மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பிற்காக தொடங்கப்பட்ட போர்ட்டலின் பெயர் என்ன 3. ஐம்பத்தி மூன்றாவது ஆசிய பாடி பில்டிங் மற்றும் உடற்திறன் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி